பாடம் நூற்றி எண்பத்தி ஐந்து ஒழு செய்வதற்கு நீங்கள் தயாரானால் உங்களின் முகத்தையும் இரு கைகளையும் கழுவி கொள்ளுங்கள் தலையை மசவு செய்யுங்கள் மேலும் உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரை கழுவுங்கள் குளிப்பு கடமையானவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் சுத்தமாக்கிக் மேலும் நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் மலஜலம் கடிக்கச் சென்றால் அல்லது பெண்களை நீங்கள் உடல் உறவு மூலம் தொட்டால் அப்பொழுது நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளாவிட்டால் சுத்தமான மண் மூலம் தயமம் செய்து கொள்ளுங்கள் அதில் இரு கைகளால் அடித்து உங்களின் முகத்தையும் உங்களின் இரு கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள் அல்லாஹ உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துபவனாக இல்லை எனினும் உங்களை தூய்மைப்படுத்திடவும் உங்கள் மீது தன் அருக்கொடையை முழுமைப்படுத்திடவும் விரும்புகிறான் இதனால் நீங்கள் நன்றி கூறுபவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம்